வணக்கம் நண்பர்களே நற்றிரின் ஹாரி பாட்டர் சொல்லும் நீதி பகுதி வழங்குவதற்காக சென்னையிலிருந்தில் பொருந்தக்கூடிய ஒரு அருமையான கருத்தை கேட்டறிந்தோம் உலகின் அனைத்து பிரச்சனைகளுக்குமான தீர்வு அந்த பிரச்சனைகளின் மூலத்திலேதான் உள்ளது என்பதை தெள்ள தெளிவாக உதாரணத்துக்கு உலகில் நாம் இப்பொழுது பயங்கரமாக பேசிக் கொண்டிருக்கும் தீவிரவாதம் பயங்கரவாதம் இனவெறி நிறவறி அனைத்திற்குமான பிரச்சனைக்குமான தீர்வு அதனுடைய மூலத்தில் தான் இருக்கிறது நாம் சுற்றி இருப்பவர்களை மதிக்க வேண்டும் அவர்களை அன்பாக நடத்த வேண்டும் அவர்களை சிறுவதிலேயே அவர்களின் திறமைகளை அடையாளம் கண்டு கொண்டு அதை ஊக்குவிக்க வேண்டும் சரியான பயிற்சி கொடுக்க வேண்டும் சரியான கல்வி அறிவை கொடுக்க வேண்டும் அப்படி நாம் ஒவ்வொருவரும் வர்களை அவ்வாறு நடத்த ஆரம்பித்தால் உலகம் எவ்வித பிரச்சனையுமின்றி எந்தவித பயங்கரவாதம் எதுவுமின்றி இயங்கும் என்பதை அறிந்து கொண்டும் அதைத்தான் சொல்லி கண்ட சொல்லிக் கொடுத்த அந்த டிப்ஸும் அதுதான் அவனுக்கு பிரச்சினையை உருவாக்குகிறார்கள் அவனுடைய மோசமான மெமரியை கொண்டு வராங்க அவன் கண் முன்னாலேயே அவன் அன்னை கொல்லப்பட்டதை திரும்ப திரும்ப கொண்டு வருகிறார் இருக்கிறது அதற்கு முன் ஏன் அவன் அன்னை நிரப்ப மாபெரும் சோகத்தை உண்டாக்கியது அதற்கு முன் அவன் இருந்த பசுமையான வசந்த காலம் தொலைந்து போனதுதானே காரணம் சோ அந்த காலம் திரும்ப வந்ததாக அவன் கற்பனை செய்து கொண்டான் தன் தந்தை தன் முன் நிற்பதாகவும் தன்னை காத்து நிற்பதாகவும் கற்பனை செய்து கொண்டான் தன் அன்னையின் இறப்பிற்கு முன்னால் தன் தந்தையுடன் வாழ்ந்த காலங்களை நினைத்து பார்த்தான் அந்த மகிழ்ச்சி மீண்டும் உலகம் முழுவதும் துளிர் விடுவது போல் கற்பனை செய்து கொண்டான் தன் தந்தையின் ரூபத்திலேயே ஒரு பேட்டரனஸ் உருவம் உருவாகி விரட்டி அடிக்கும் அளவிற்கு அவனால் அந்த பேட்டரனஸை உருவாக்க முடிந்தது இதுதான் ஹாரி பாட்டர் கதையின் மூலம் மூலக்கருத்து என்று சொல்லலாம் பிரச்சனைகளுக்கான தீர்ப்பு அந்த பிரச்சனைகளின் மூலத்தில் தான் இருக்கிறது என்பது ஸோ கடை கதையை தொடரலாம் ஸோ ஹாரிக்கு ஒரே குழப்பம் அன்னைக்கு நைட்டு அந்த ரூம்க்கு நுழையிறதுக்காக பாதுகாத்து நின்ற அந்த போட்டோ போர்ட்ரேட் ஃபேட் லேடி தாக்கப்பட்டு இருக்கிறாள் ஆனால் ஹாரி எல்லாரும் ஹால் தூங்குறாங்க அங்கே ஸ்னேப்ஸ் பேசிட்டு டம்பிளர் கிட்ட போகும்போது நான் சேர்க்கக்கூடாதுன்னு சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியும் சேர்க்கக்கூடாதவனை ப்ரொஃபஸராக சேர்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிடறாரு ஹாரி கொரே குழப்பம் ஏன் லூபின் ஒண்ணுல கடைசியில அந்த கர் ரூம்க்கு நுழையிறதுக்கு பாதுகாப்பா நின்று அந்த பாஸ்வேர்டை வாங்கி சரியான ஆட்களை உள்ளே அனுமதிக்கும் அந்த ஃபேட் லேடியின் போர்ட்ரேட் நான் இனிமேல் இங்க வரவே மாட்டேன் இடம்பிடிச்சு எங்கேயோ மூளையில வேற ஒரு ஃபோர் போய் அழுதுட்டே நிக்கிறா அதனால வேற ஒரு போட்டோவை கொண்டு வந்து இங்க நிறுத்தலாம்னு டம்பிளர் முடிவு செய்கிறார் இன்னொரு விஷயம் ஹாரி பாட்டரில் நினைவுபடுத்த வேண்டியது ஹாரி பாட்டர் இந்த மாய உலகத்தில் ஒரு மனிதன் இறந்து விட்டாலும் நம்ம வீட்டில் தொங்கப்படுவோமே போட்டோ அந்த போட்டோக்கள் பேசும் இறந்தவர்களை போல் அந்த இறந்தவர்களின் போட்டோ வேறு ஊரில் வேறு ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் தொங்க வச்சிருந்தா அங்க இங்கிருந்து அங்கயிக்க வல்லது அங்கு என்ன நடக்கிறதுன்னு ஆராய்ச்சி பண்ணி அப்சர்வ் பண்ணி இங்கே வந்து சொல்லும் திறமை உள்ளது ஸோ அப்படிப்பட்ட ஒரு போட்டோ பாஸ்வேர்டு மட்டும் செக் பண்ணி கதவை திறந்து விடும் வேலைக்கு முந்தி இருந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் வாயா சண்டைக்கு என் கூட சண்டைக்கு வாயா சண்டைக்கு வாயா மூலம் கூட சண்டைக்கு வாங்கடான்னு போன ஜென்மத்துல ஏதோ போர்வீரம் நினைந்தது இப்ப ஒரே எரிச்சலா இருக்கும் எப்ப பாஸ்வேர்டேக்கறான போறதுக்கு பாஸ்வேர்டுன்னு சொல்லிடுவான் அவனு வேற வழி இல்லாம திறந்து விட்டுருவான் அப்படியே கடுப்பாய் இப்படியே நல்லா போயிட்டே இருந்தது ஒவ்வொரு வருஷமும் கிறிஸ்துமஸ் வரும் முறையும் பள்ளி வாழ்க்கையில் ஜூலைல ஆரம்பிச்ச மூன்றாம் வகுப்பு பருவம் கிறிஸ்துமஸ் தினம் பண்றது டிசம்பர்ல ஐந்தாறு மாதங்கள் கழிந்து விட்டன சீரியஸ் பிளாக் கண்டுபிடிக்க முடியவில்லை எங்க போயிட்டான்னு யாராலும் கண்டுபிடிக்க முடியல எல்லாம் தேடிட்டு இருக்காங்க கிறிஸ்துமஸ் வரும்போது வழக்கம் போல எல்லாரும் கால எண்ணிக்கிறாங்க எல்லாருக்கும் ஒரு கிஃப்ட் வருது ஹாரிக்கு ராணுக்கு ஹெர்மியானிக்கு எல்லாருக்கும் அவங்க ராணுக்கு ஹெர்மியானிக்கு அவங்க அப்பா அம்மா கிப்ட் அணிச்சிருக்காங்க அங்க அப்பா அம்மாக்கு ஹாரி மலையும் தனி பாசம் அவங்களும் ஹாரிக்கும் ஒரு கிப்ட் அணிச்சிருக்காங்க ராணுவ அம்மா வந்து ஹாரிக்கு ஒரு ஸ்வெட்டர தனி சொந்த கையால தைச்சு அணிச்சிருக்காங்க ஹர்மியானியோட அப்பா அம்மாவும் கிப்ட் அணிச்சிருக்காங்க எல்லாத்தையும் திறந்து எல்லாம் இருக்காங்க இந்த டிரெஸ் இருக்காங்களா எனக்கு சாக்லேட் அவங்க கிப்டிக்கு ராணுவ ரொம்ப பிடிச்சிருந்தது எல்லா கிஃப்டி ஒன்னா திறந்து திறந்து பாத்துட்டு இருக்கான் எல்லாத்துக்கும் அடியில ஒரு வித்தியாசமான பொருள் இருக்கு ஹாரி ராணு என்னதுன்னு பாக்குறாங்க இது பயங்கரமா ஏதோ கவர்ல சுத்தி சுத்தி சுத்தி என்று என்றது பார்த்தா விலை மதிக்க முடியாத அற்புத பொருள் மாதிரி தெரிஞ்சது யாரு தனிச்சிருப்பா உனக்கு ஒன்னு எங்க வீட்டுல இருந்து அனுப்பணும் இல்ல அருமையான வீட்டுல இருந்து அனுப்பணும் அனுப்ப சான்ஸே இல்லன்னு பாக்குறான் ஒரு ஃபயர் போல்ட் இருக்கு நான் மினிஸ்டர் வீட்டுல தங்கி இருக்கும் போது கருணிலேஸ்வாஜ் ரூம்ல தங்கி இருக்கும்போது கடைக்கு போகும்போது பாத்தேன் பூம்ஸ்டிக் பறக்குறதுக்கு பயர் போல்ட் தான் நல்லா குடிச்சு விளாடலாம் ஜாஸ்தியா இருந்தது வாங்க முடியு வருத்தில இருந்து இது யாரும் அனுச்சி விட்டது சர்வசாரமா சொல்றான் யாரு நம்ம ஹெட்மாஸ்டர் டம்பிள் தானே அஞ்சு இருப்பாரு அவர் தானே உனக்கு ஃபர்ஸ்ட் இயர்ல இன்விசிபிள் கிளோக் அனுச்சு இன்விசிபிலிட்டி கிளோக் ஆமா மாயப்பறவை அவர் அணிச்சாரு ஆனா இது அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லையடா இது ரொம்ப விலை மதிப்பு மிக்கதாச்சே அது எங்க அப்பாவோட சொத்து எனக்கு கொடுத்தாரு இது ரொம்ப விலை மதிக்க முடியாதாச்சே எனக்கா இருக்கு எவ்வளவு செலவு பண்ண போறா இது டம்புட்ட ரன் பண்ணதாவே எனக்கு தோணவே இல்லடா அடி திரும்ப திரும்ப சொல்றான் இல்லடா அவள் தானே அனுச்சிருப்பாருன்னு ராணுன்னு சொல்லிட்டு இருக்கான் உங்களுக்குள்ள வரும்போது ஹெர்மியானி உள்ளவரா என்னோட கிப்ட் கிறிஸ்துமஸ் கிப்ட் பாத்தியான்னு அடியே சொல்ல வாய் அடிச்சு போய் நிக்கல அதை இருக்காங்க அப்படியே முகம் பீறி அடைஞ்சிட்டு போயிருக்குள்ளாங்களா இல்லையே அப்ப எனக்கு ஒரு தீய சக்தி இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஒரு தீய நோக்கம் இல்ல இல்ல இல்ல அவர் தரதான் கொடுப்பாரு இந்த அடைய வச்சுட்டு சரி சரி ஹாரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா இந்த பயர்போல்ட் யார ஏதாவது தீய சக்தி இருக்கிறதா இது யார் எந்த நோக்கத்துக்கு அனுப்பிச்சாங்க இதனால் நல்லது வருதா கெட்டது வருதா இதற்கு பின்னால் வரும் விபரீதங்கள் என்ன லூப்பின் பத்தி ஏன்ஸ் இவ்வளவு சந்தேகப்படுற லூப்பின்னால் ஏதாவது பிரச்சனை வருமா இதெல்லாம் வரும் பாகங்களில் பாக்கலாம் நன்றி வணக்கம்